திரு இடை மருதூன் திருநாவுக்கரசன் ஆயனாரின் எண்பத்தி திருப்பதிகம் இது திருச்சி நிம்மரம் பாசம் பல பத்தர்கள் வாசனான் மலர் கொண்டடி வைகரும் பாசம் உண்டிலராய் பல பத்தர்கள் வாசனான் மலர் கொண்டடி வைகரும் பாசம் பற்றில் வாத NaNmalar kundadi vegaran kundadi vegaran kundadi vegaran ee sanyam berumaa ee sanyam berumaan idai marudhinil மறையின் நான் மலர் கொண்டு மறையில் நான் மலர் கொண்டு அடிவானவர் முறையினால் முனிகள் வழிபாடு செய்னிகள் மறையில் நான் மலர் கொண்டு அடிவானவர் முறையினால் முனிகள் வழிபாடு செய்வன் இறைவன் எம் பெருமால் இடை மருதினில் உறையும் ஈசனை உள்கும் என் உள்ளமே இடை மருதினில் முனிகள் மறையும் நான் மலர் கொண்டு அடிவானவர் முறையினால் வழிபாடு செய்வன் எம் பெருமான் கிடை மறுதனில் உறையும் ஈசனை உழ்கும் என் உள்ளமே உழகும் என் உள்ளமே உழகும் என் உள்ளமே கொன்றை மாலையும் கூளமத்தமும் சென்று சேர திகழ் சடை வைத்தவன் திகழ் சடை வைத்தவன் கொன்றை மாலையும் கூவிள மத்தமும் சென்று சேர திகழ் சடை வைத்தவன் என்றும் எந்த பிரான் இடை மருதினை நன்று கைகழுவார் வினைநாதமே வினைநாதமே இடைமறுதினை நன்று கைகொழுவார் வினைநாதமே நன வானவர் செல்வம் விளைத்திடும் இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும் அம்மையே பிறவித்துயர் நீத்திடும் வானவர் விளைத்திடும் பிறவித்துயர் நீத்திடும் எம்மையாலும் இடைமறுதான் கடல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே இடை கடல் செம்மையே தொழுவார் இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும் இடை கடல் செம்மையே தொழுவார் அம்மையே பிறவித்துயர் நீத்திடும் பிறவித்துயர் நீத்திடும் எம்மையாளும் இடை கடல் செம்மையே தொழுவார் vinaisindume vinaisindume vinaisindume vandana indana panniyum pondrayum kondaninda kalai mudikutara vandana indana panniyum pondrayum kondaninda kalai कडे मुडी कुतना कडे मुडी कुतना एंदी जयकुम इडे मरदा एंदी जयकुम इडे मरदा yana विंद ஏறது ஏறும் இடைமருது ஈசனார் ஏறது ஏறும் இடைமருதீசனார் உருவார் வினை தீர்க்கும் குழகனார் இடைமருதீசனார் வினை தீர்க்கும் குழகனார் ஆறு செஞ்சடை வைத்த அழகனார்க்கு ஊறி ஊறி உருகும் என் உள்ளமே விண்ணுளாரும் விரும்பப்படுபவர் விண்ணுளாரும் விரும்பப்படுபவர் மண்ணுளாரும் மதிக்கப்படுபவர் எண்ணினார் பொழில் சூழ் இடை மருதினை நன்னினாரை வினை நாசமே இடை மருதனே இடை மருதினை nanni naare nanna vinai naathame nanna vinai naathame bendaven kodippu sumbhidanaar bendkodippu veeranaar gandamaalegal soodum karutanaar endai elidai marudhinill ee thanai sindayan நினைவார் வினை தேயுமே வினை தேயுமே நினைவார் வேதம் ஓதும் வேதம் ஓதும் விரிசடை அண்ணலார் விரிசடை அண்ணலார் பூதம் பாடல் புனிதனார் புனிதனார் ஏதம் தீர்க்கும் இடை மருதா என்று பாதும் ஏத்தப்பறையும் நம் பாவமே இடை என்று பாதும் ஏத்தப்பறையும் நம் பாவமே கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்குழற் பாவை நல்லாரினும் ஆளும் அரசினும் இனியல் தன்னடைந்தார்க்கு இடை மருதனே இடை மருதனே கனியினும் இனியம் இடை மருதனே கட்டிப்பட்ட கரும்பினும் இனியம் இடை மருதனே பனிமல்கூடற் பாவை நல்லாரினும் இனியல் இடைமருதனே தனிமுடி கவித்து ஆளும் அரசின் இணையன் தன்னடைந்தார்கு இடைமருதனே கனிகி நுங்கினியன் கரும்பி நுங்கினியன் பாவை நல்லாரி நுங்கினியன் அரசி தன்னடைந்தார்க்கு இடை இனியன் இடை இனியன் இடைமருதினில் பூசம் நாம் புகுதும் புனலாடவே இடை மருதினில் உரையும் ஈசனை உள்கும் என் உள்ளமே இடை மருதினை நன்று கை தொழுவார் வினைநாதமே இடை மருதம் கடன் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே வினை சிந்துமே இடை மருதாயன பிண்டு போயரும் மேலை வினைகளே மேலை வினைகளே இடைமருது ஈசனார் அழகனார்க்கு ஊறி ஊறி உருகும் என் உள்ளமே இடை மருதினை நன்னினாரே நன்னா வினை நாசமே ஏடை மருதினில் ஈசனை சிந்தையால் நினைவார் வினை தேயுமே வினை தேயுமே இடை மறுதாயன்று பாதம் ஏத்தப்பறையும் நம் பாவமே நன இடை மருதனே இனியம் இடை மருதனே இனியம் தன்னட்தார்க்கு இடை மருதனே இனியம் இடை மருதனே ஆ முற்றிலா மதிசூடும் முதல்வனார் Vaiバots I haven't picked this decision either, Vai out three days that got fixed between our Poncho Christ and哏op Valencia I bad days that people fighteday. There are no Teraz, There could be a success again. There is no God does, onos and、「you become angry also. Go and run to Hajdu arroars with infringing rights as for you. மாதிச்சூடு <tries> கடை மருதினை பற்றினார பற்றாவினை பாவமே கெட்டினார் கோடியார் கிடை மருதினை பற்றினாரே பற்றாவினை பாவமே பற்றினாரே பற்றாவினை பாவமே பற்றினாரே பத்தாவினை பாவமே பற்றி